அவர்கள் அனுப்பி வைத்தார்கள் அவர் பஹ்ரைனில் இருந்து சில பொருட்களுடன் திரும்பினார் அபு உபைதா அவர்களின் வருகை பற்றி அன்சாரி தோடர்கள் கேள்விப்பட்டனர் நபி சொல்லாஹு அணிஹு வசல்லம் அவர்களுடன் சுபுக தொழுகையில் அன்சாரி தோடர்கள் கலந்து கொண்டார்கள் நபி சொல்லாஹு அணைஹி வசல்லம் அவர்கள் தொழுது முடித்ததும் அவர்களிடம் மதீனாவாசிலான அன்சாரிகள் வந்தார்கள் அவர்களை கண்டதும் நபி சொல்லாஹு அனஹி வசல்லம் அவர்கள் சிரித்தார்கள் பின்பு பஹ்ரைனிலிருந்து அபு அபைதா சில பொருட்களுடன் வந்துள்ளார் என்பதை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள் என எண்ணுகிறேன் என்று நபி சொல்லுல்ல அவர்கள் கூறினார்கள் அதற்கு இறை தூதர் அவர்களே ஆம் என்று நபி கூறினர் நீங்கள் சுப கேளுங்கள் உங்களை மகிழ்வு செய்யும் செய்தியை பெறுங்கள் அல்லாஹுவின் மீது சத்தியமாக ஏழ்மை உங்களிடம் ஏற்படுவதை நான் பயப்படவில்லை எனினும் உங்களுக்கு முன் இருந்தோருக்கு வசதியாக ஆக்கப்பட்டது போல் உங்களுக்கும் இந்த உலகம் வசதியாக்கப்படுவதை நான் பயப்படுகிறேன் மேலும் அதில் அவர்கள் பெருமை கொண்டது போல் நீங்களும் அதில் பெருமை கொண்டு இருப்பதையும் அவர்களை அது அழித்தது போல் உங்களை அது அழித்துவிடும் என்பதையுமே நான் பயப்படுகிறேன் என்று நம்பி சொல்லுவாங்க அவர்கள் கூறினார்கள் குஹாரி மூன்று ஒன்று ஐந்து எட்டு முஸ்லிம் இரண்டு ஒன்பது ஆறு